விலங்குகளுக்கு பிறந்த குட்டிகள்லாம் பிறந்த ஒரு மணி நேரத்துல எழுந்து நடக்க ஆரம்பிச்சிரும் கொஞ்ச நேரத்திலே ஓட ஆரம்பிச்சிரும் அது உங்களுக்கு தெரியுமா அது மாதிரி அந்த இரண்டு மான் குட்டிகளும் அந்த குகைக்குள்ள ஓடி பிடிச்சி